அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஞானானந்தம் இந்த புத்தகத்திலிருந்து நமது சுவாமிகள் அவருடைய அருள் உரைகள் அவர் கூறிய கதைகள் அவர் நமக்காக காட்டிய கொடுத்த மகான்கள் அவர் அவர்களை ஆகியவற்றை பற்றி அறிந்து கொண்டு வருகிறோம் தர்மசபை கட்டும்போது வள்ளலாருடன் தான் சுவாமி தங்கியிருந்தது என்று ஒரு சமயம் சத்குரு சொல்லத் துவங்கினார் அந்த சம்பவம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் வடலூர் வள்ளலார் தர்மசபை கட்டும் போது தாம் கூட இருந்ததாக சத்குரு ஞானானந்த சாமி சொல்லியிருக்கிறார் இது போன்று சத்குரு தரும் சம்பவ குறிப்புகள் பரவசம் ஊட்டுவது மட்டுமல்ல அவைதான் சத்குரு என்ற ஞான தேர் திருக்கோவிலூரில் வந்து நிலை கொள்ளும் முன்பு எந்தெந்த காலத்தில் எந்தெந்த தேசத்தில் எல்லாம் உலா வந்து உற்சவத்தை நடத்தி என்பதை லேசாக ஆம் லேசாகத்தான் வெளிச்சம் போட்டு காண்பிக்கின்றன வள்ளன் பெருமான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு அவதரித்தார் அம்பரவாணன் சன்னதிக்கு எடுத்துச் செல்லப்பட்ட அந்த செல்ல பிள்ளை சிதம்பரனை பார்த்து சிரித்த நொடியிலேயே எல்லாருக்கும் தெரிந்து போனது இது ஊன் வடிவில் ஒளிந்து வந்த ஞான தெளிவு என்று வள்ளலார் சத்திய ஞான நிறுவியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டில் சத்திய தர்மசாலை நிறுவியது ஆயிரத்தி எண்ணூற்றி இந்த நிறுவனங்களை கட்டிய காலத்தில் நடந்த சம்பவமாகத்தான் ஞானானந்தர் தெரிவித்த அபூர்வ குறி குறிப்புகளை பார்க்க போகிறோம் சத்குரு சொன்னார் சுவாமி வள்ளலாருடன் தான் இருந்தது ஆறு மாத காலம் வடலூரின் தர்மசபை கட்டிய காலம் காலை சுவாமிக்காக உணவு வள்ளலார் சுவாமிகள் ஏற்பாடு செய்துவிட்டு போவார் சொல்லிவிட்டு நிறுத்தினார் சத்குரு வள்ளல்லார் எங்கு போவார் சுவாமி ஒரு அன்பர் ஆர்வம் மேரிட கேட்டார் காலையில் உணவு செய்து விட்டு கேரளா போய் கட்டிடத்துக்கு மரம் பார்த்து தேர்ந்தெடுத்து அன்றே வந்து விடுவார் வள்ளலார் அன்றேயா கேரளா போய் விட்டு அன்றேயே வடலூருக்கு வந்தாரா வள்ளலார் ஆச்சரியப்பட்டு வாய்ப்படைந்த அன்பரை பார்த்து சத்குரு சாமானிய பாவனையில் சொன்னார் வானமார்க்கமாக போய் வருதல் வள்ளலாருக்கும் இயல்பு இப்படி குறிப்பு காட்டிய சத்குரு வள்ளலாரை பற்றி பேசுகிற போது அவருடைய விழிகளின் மிதந்து ததும்பி வழியும் நேயப்பெருக்கு நெஞ்சை உருக்கும் ஒரு ஏகாந்தமான பொழுதில் தன்னை சூழ்ந்து நின்ற அத்தியந்த அன்பர்களிடம் ஒருமுறை சத்குரு வள்ளலாரை பற்றி வினா எழுப்பினார் வடலூர் வள்ளலார் பெருமான் ஏன் எப்போதும் தன் தேகத்தை வெண் துணியால் பொத்தி மூடியபடியே நடந்தார் வள்ள தெரியுமோ வள்ளலார் ஜோதிமய சுரூபம் அந்த ஜோதி பிரகாஷம் பிறரால் தாங்க இயலாது என்பதால் வெண் துணியால் பொத்தி மூடியே நடந்தார் வள்ளலார் சத்குரு இவ்வாறு வள்ளல் பெருமானை பற்றி சொல்லாமல் வர்ணிப்பதை கேட்டவர்கள் வள்ளல் பெருமானையே பார்த்துவிட்ட பரவச நிலையில் சொன்னால் வர்ணிப்பதை கேட்டவர்கள் வள்ளல் பெருமானையே பார்த்துவிட்ட பரவச நிலையில் சொக்கி கிடப்பார்கள் சத்குருவின் அடிப்பொடிகளில் இருவர் மிக மிக பாக்யவான்களான சின்னசாமி ரெட்டியாரும் சிவ வடிவேல் உடையாரும் இவர்களிடம் சத்குரு வர்ணித்த வள்ளலாரை பற்றிய ஒரு சம்பவம் மயிர்குச்செறிய வைக்கும் மகத்தான சம்பவத்தை பார்ப்போம் தர்மசபைக்கான சுவர்கள் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு மேல் கூரையில் கீற்று வேய வேண்டியது இருந்தது தம் அன்பர்களிடம் கீற்று கூரை வேய ஏற்பாடு ஆகட்டும் என்று சொல்லி வள்ளலார் வெளியே சென்று திரும்பி வந்தார் பார்த்தால் கூரை வேயப்பட்டிருந்தது யார் இதை வேந்தது என்று கேட்டார் வள்ளலார் அன்பர்கள் உள்ளூரில் ஒருவரது பெயரை சொல்லி அவர்தான் கூறையை அமைத்தார் என்றார்கள் ஆ அவரா அமைத்தார் என்று பதரி தன் நெஞ்சை பிடித்து கொண்டார் வள்ளலார் அடுத்த நொடி என்ன நடந்தது தெரியுமோ சத்குரு மேற்படி சம்பவத்தை கேட்ட உடையாரும் ரெட்டியாரும் பதைப்பு விலகாத நிலையில் இருந்தார்கள் உடையாரும் எல்லிய குரலில் கேட்டார் சுவாமி வள்ளலார் சுவாமிகளுக்கு ஏதாவது ஆகினதா சத்குரு சொன்னார் வள்ளலாருக்கா சுவாமியும் பக்கத்தில் இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தது வள்ளலார் ஆ அவரா கூரை போட்டார் என்று மனம் நொந்து வெந்து குரல் கொடுத்த அடுத்த நிமிஷம் குப் என்று பற்றி எரிந்தது அந்த கூரை கூறி முடித்த சத்குரு வெறித்த திருவிழிகளுடன் அமர்ந்திருந்தது பல பல பற்பல ஆண்டுகள் முன்பு நடந்த காலகட்டத்தின் நினைவுகளில் அவர் தோய்ந்து போனதை காட்டியது ஏன் அப்படி கூரை எரிந்தது தெரியுமோ ஜீவகாருண்யசீலரான வள்ளலாரின் தர்மசபைக்கு கூரை வைந்து கொடுத்த நபர் புலால் உண்பவர் அதர்மர் கூட அது பொறுக்க முடியுமோ வள்ளலாரால் அவரது வயிறு எரிந்தது அடுத்த நொடிக்கூறையும் எரிந்தது ஒரு அதிசயத்தை சாதாரண நிகழ்ச்சியாக வர்ணித்த சத்குரு இதன் மூலம் தன் காலத்தை மட்டும் கோடிட்டு காட்டவில்லை வடலூர் வள்ளலார் என்ற ஜோதி திருமேனியானை பற்றி சொல்லி அறியப்படாத பரிமாணத்தையும் அல்லவா நமக்கு காட்டினார் இதை தொடர்ந்து அவர் கூறிய மற்ற மகான்களின் குறிப்புகளை நாளை பார்ப்போம் சத்குரு ஸ்ரீ ஞானானந்த சுவாமிகளுக்கு ஜெய் நன்றி வணக்கம்